அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சலத்தால் பொருள் செய்து ஏமால் பசுமண் கலத்துள் நீர் பெய்து இயற்று வினை தூய்மைங்கிற அதிகாரத்துல கடைசி குரல் அறுநூத்தி அறுபதாவது குரல் இது பொருளை இப்ப பார்க்க போறோம் வஞ்சனை முதலிய தீய வினைகளால் பொருளை சேர்த்து தன் குடியை ஒருவன் மகிழச் செய்தல் என்பதானது பச்சை மண் பாத்திரத்தில் நீரை நிறைப்பதற்கு ஒப்பாகும் சலத்தால் சலம்னு சொல்ற வழக்கம் சம்ஸ்கிருத பாஷையிலையும் சொல்ற வழக்கம் சலம் சலத்தால் பொருள் செய்து ஏமாறுத்தல் எப்படியாவது அக்கிரமம் பண்ணி அந்நியாயம் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது எப்படி இருக்குன்னா நல்ல பச்சை மண்ணுல பானை பண்ணி அதுல தண்ணியை ஊத்தினா என்ன ஆகும் அந்த பச்சை மண்ணோட சேர்ந்து கரைஞ்சி போயிடும் அந்த அர்த்தத்துல தான் இங்க ரொம்ப அழகா சொல்லுகிறார் இந்த உதாரணத்தையும் சொல்லி விஷயத்தை சொல்லுகிறார் சுடாத பச்சை மண் பாத்திரத்தில் நீரை பெய்தால் அந்த நீர் பாத்திரம் முழுவதும் பரவி நீர் கசிந்து பாத்திரமும் உடைந்து விடும் அதே போல வஞ்ச வினையால் பொருள் ஈட்டி அமைச்சன் அரசனை மகிழ்வித்தாலும் சிறிது காலத்தில் அப்பொருளோடு அவனும் இருந்த இடம் தெரியாமல் ஒழிந்து போவான் என்பது கருத்து வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் ஆகவே நலமுடைய தொழில்களையே நாடி செய்ய வேண்டும் பொல்லாத தொழில்களை ஒருபொழுதும் செய்யக்கூடாது என்பதுதான் உபதேசம் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய நான்கு குரட்பாக்களில் தீய செயல்களை ஆற்றக்கூடாது என்பதற்கான காரணங்கள் நன்கு உணர்த்தப்பட்டு இருக்கின்றன தசரதனுடைய உள்ள அமைச்சர்களின் குண நலன்கள் ரொம்ப விஸ்தாரமா உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன வித்யாவிந்திரியாக ஸ்ரீமந்த மகாத்மான கல்விமான்கள் தீவினை ஆற்றுவதற்கு வெட்கப்படுபவர்கள் திறமைசாலிகள் புலநடக்கம் மிக்கவர்கள் செல்வமுடையவர்கள் பெருந்தன்மை உடையவர்கள் சாஸ்திரங்களை அறிந்தவர்கள் உறுதி இவர்கள்தான் அமைச்சர்களாக தசரதனுடைய ராஜசபையிலே வீற்றிருந்தார்கள் என்று சொல்லுகிறார் ஹிரீமந்தகான்னு சொன்ன தீவினை ஆற்ற தீய வழியில் பொருளைச் சேர்க்க ஒரு அமைச்சன் வெட்கப்பட வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லது செய்வார் அரும் ஆக்கத்தை நல்லது செய்வார் நயப்பவோ ஒல் ஒலி நீர் பாய்வதே போலும் துறைவ தீயன ஆவதே போன்று கெடும் பழமொழி நூத்தி பாடல் இது ஒல் என்று ஒலித்துக் கொண்டு ஆற்று நீர் பாயும் துறைவனே கேள் அறமல்லாத செயல் செய்வாரின் அரிய பொருட்செல்வத்தை நல்லது செய்வார் விரும்புவாரோ விரும்ப தீய வழியில் வந்த செல்வம் பெருகுவது போன்று தோன்றி கெட்டு அழியும் பதவரை பார்க்கலாம் சலத்தால் தீய தொழில்களால் பொருள் செய்து பொருளை சம்பாதித்து ஏம் ஆர்த்தல் பாதுகாப்பது என்பது பசுமண் கலத்துள் பச்சை மண் பாத்திரத்தில் நீர் பெய்து நீரை ஊற்றி இரி இயற்று பாதுகாப்பதை போன்றது தீய தொழில்களால் பொருளை சம்பாதித்து பாதுகாப்பது என்பது பச்சை பாத்திரத்தில் நீரை ஊற்றி பாதுகாப்பதை போன்றது தீய தொழிலினால் சேரும் செல்வம் சென்றுவிடும் என்பது கருத்து சலத்தால் பொருள் செய்து ஏமாறல் பசுமண் கலத்துள் நீர் பெய்து இரி இயற்று